ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம சே சஞ்ஜயத்தஜி பார்த்த ஜன பிரயன்ஸ் மூன்று குணங்களோட பேரை சொல்லி அந்த குணங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக அதோடய லட்சணங்களை சொல்லி பிறகு அந்த குணங்கள் எப்படி ஜீவாத்மாவை இந்த ஸ்தூல சூக்ம சரீரங்களில் கட்டுப்படுத்துகிறது பந்தப்படுத்துகிறது அப்படிங்கிறத சொன்னார் அதை சுருக்கி சொல்கிறார் திரும்பவும் சம்ம பண்ணி இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சத்வம் சுகே சஞ்சயதி சத்வகுணம் இந்த ஜீவாத்மாவை நான் சுகமாக இருக்கிறேன் என்கிற எண்ணத்தில் பந்தப்படுத்துகிறது இணைக்கிறது பிறகு ரஜகா கர்மணி பாரதா ரஜோகுணம் என்ன பண்ணுகிறது செயலில் ஜீவாத்மாவை ஈடுபடுத்தி பந்தப்படுத்துகிறது செயல் புரியணும்னாலே மனசில் ஆசை வேணும் ஆசை இல்லாமல் செயல் புரிய முடியாது ஆசைக்கு காரணம் நிறைவின்மை நிறைவின்மைக்கு காரணம் அறியாமை அவித்யா காம கர்ம என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அறியாமையினால் ஆசை ஆசையினால் செயல் செயலினால் ஜென்மம் பிறப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஹே பாரத பரதவம்சத்திலே வந்த அர்ஜுனா சத்துவகுணம் இன்பத்திலே ஜீவாத்மாவை நன்கு சேர்த்து விடுகிறது சஞ்சயத்தினா இன்டிமேட்லி மிகவும் பின்னி பிணைக்கிறது ரஜோகுணம் செயலில் ஈடுபடுத்துகிறது தன்னை கர்த்தா என்றும் செயல் புரிய வேண்டும் என்றும் தூண்டுகிறது தமஹா தமோகுணமானது தூ தமஹா தமோ குணமோ எனில் ஞானம் ஆவிருத்திய ஞானம்னு சொன்னால் சத்துவ குணத்தினால ஏற்படக்கூடிய விவேகத்தை மறைத்து ஆவருத்தியன்னா கவர் பண்ணின்னு அர்த்தம் மறைத்து பிரமாதே சஞ்சயத்யுத பிரமாதம் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழில் பிரமாதம்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்லலை பிரமாதே அப்படின்னு சொன்னா பிரமாதத்தில் பிரமாதம்னு சொன்னா செய்ய வேண்டிய கடமைய செய்யாமல் இருக்கிறதுக்கு பெயர் தான் பிரமாதம்னு பெயர் ஆதிசங்கரர் சொல்றார் பிரமாதோ நாம பிராப்த கர்த்தவிய அகரணம் பிரமாதம் அந்த தன்மையிலே நம்மை ஈடுபடுத்துகிறது செய்ய வேண்டிய கடமைகளில் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய விஷயங்களில் இருந்து கவனக்குறைவை உண்டு பண்ணி அலட்சியத்தில் பந்தப்படுத்துகிறது சம் ஜெயதி இந்த இடத்துல சம் ஜெயத்தின்னு சொன்னா நன்றாக பிணைக்கிறது என்று பொருள் உதன்னு சொன்னா சொன்னா ஐயோஹோ அப்படி புரிஞ்சுக்கணும் பார் இந்த மூன்று குணங்களும் எப்படி நம்மை பந்தப்படுத்துகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சத்துவகுணம் இன்பத்திலும் ரஜோகுணம் செயலிலும் தமோகுணம் விவேகத்தை மறைத்து செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து விலகி இருக்கும் தன்மையிலும் இந்த ஜீ ஆத்மாவை என்னே இந்த குணங்களின் தன்மை என்று சொல்லுவது போல இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது இதை சம்ம பண்ணியிருக்கார் அவ்வளவுதான் மேலும் அடுத்த ஸ்லோகத்தை நாளை பார்ப்போம் சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ்கர்மணி பாரத ஜாவிரமஹா